ங்க சமபரிமதி முன்மத்த சுமதருமூலூமலம் வாச ம்ஜவிந்தம்ோவிந்தம்ஜ மூம பதினெட்டாவது ஸ்லோகத்தில் ஒரு சன்னியாசியை புகழ்ந்து பேசி ஆகவே ஆகவே மனசாந்திக்கும் மோக்ஷத்திற்கும் கோவிந்தனை நாம் பஜிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் சார்ந்திருக்க வேண்டும் தேட வேண்டும் அறிய வேண்டும் சுரமந்திர தருமூல நிவாசகா சுரமந்திரம்னா தேவ தரு சொன்ன மரத்தடி மூலன்னா வேறு நர்த்தம் மரத்தடி தருமூல நிவாசகா வசிக்கிறவன் ஒன்று கோயிலில் இருப்பான் இல்லாட்டி மரத்தடியில் தருமூல நிவாசகா பூதலம் ஷையா பூமி அவனுக்கு படுக்கை அஜினம் வாசகா தோல்களே தோலே அவனுக்கு ஆடை ஏதோ புலித்தோலோ ஆட்டுத்தோலோ ஏதோ ஒன்று அதையே உடுத்திக்கிறானா அஜினம் வாசகா அது மாத்திரமில்லை உடைமை உடைமை பொருள்கள் என்று ஒன்றுமே கிடையாது ஆகினால சர்வ பரிகிரக போகத் தியாக ஆக உடைமை பொருளுக்கு பொருள்களோ உதவிக்காக யாருமோ யாரும் கிடையாது ப்ரொசஸ் பண்றதுக்கு வஸ்துவும் கிடையாது யார் காப்பாற்றுறதுக்குன்னு கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு மாறி போயிடுவார் இன்னைக்கு யாராவது கவனிச்சாங்கன்னா நாளைக்கு அவங்கதான் கவனிக்கணும்னு கிடையாது அவ்வளவுதான் போயிடுவாரு ஆக என்ன சர்வ பரிகிரா கசிய விராகம் ந கரோத்தி விராக சுகம் ந கரோத்தி பற்ற தன்மை யாருக்குத்தான் சுகத்தை கொடுக்காது ஏதாவது இருந்தா தானே ப்ராப்ளம் போன்னு இருந்தா தான் அது அடிச்சுட்டே இருக்கும் வீடுன்னு இருந்தால் அதை கூட்டணும் கழுவனும் பெருக்கணும் எல்லாம் பண்ணணும் நகைன்னு இருந்தால் அதை பொத்தி பொத்தி காப்பாற்றணும் துணின் இருந்தால் அதையும் பார்த்து பார்த்து வைக்கணும் எது இருந்தாலும் கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா வில்லு கட்டணும் ஏதாவது உண்டா ஒன்று கிடையாது விராகா கசு ஆனால் என்ன அது இல்லையேன்னு வருத்தமாக இருக்கா அவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கேன் நம்ம கதை இப்படி ஆகிடுது அப்படின்னு இருக்கா அதுவும் கிடையாது நல்லா அனுபவி நல்லா எனக்கு வாண்டாமா அந்த பொறாமையும் பற்றும் இல்லை சில பேருக்கு இல்லைங்கிறதுனால பொறாம வந்துடும் இவனுக்கு பற்றும் இல்லை பொறாமையும் பங்களாக்கள்ல வந்து இந்த சாமியார் கூட்டு போறாங்க ரோட்ல திரிகிற சாமியாரை கொண்டு போய் பூஜை பண்ணி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன இவங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும்னு நினைச்சுன்னு பண்றாங்க அவரை பார்த்தாது புத்தி வர வேண்டாமோ வருமோ அந்த ஜனங்களுக்கு வந்து என்னன்னா அவர்லாம் வந்து அந்த சாமியார் வந்துட்டு போனார்னா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் மங்களங்கள் எல்லாம் உண்டா அது வாஸ்தவம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவையானது என்ன ஜானம் முக்தி முக்தி பிரதாத்தாதான் மறுக்கலை ஆனால் வந்து என்னென்னா அது சுவாமியார் வர்றது அபிவிருத்திக்காக ஏன்னா ஈஸ்வர ஈஸ்வரனுக்கு சமானமாக இருக்க அந்த அளவுக்கு ஞானம் இருந்தால் அதெல்லாம் பண்ண போகிறதில்லை ஏதோ ஒரு பழக்கத்தில் சொசைட்டி பண்ணுறது நம்மளும் பண்ணுறோம் அவ்வளோதான் ஹோல் சொசைட்டி அப்படி பழகி இருக்குது நம்மளும் பண்ணுறோம் அவ்வளோதான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பண்ணுறோம் ஆனால் வந்து அவரோ இப்படியே விராகானந்தா விராகானந்தா ஒரு பேரே வைக்கலாம் சுவாமிக்கு விராகானந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த டிட்டாச்மெண்ட்டில் அவருக்கு ஆனந்தம் இருக்குது டிட்டாச்மெண்ட்டுக்கு காரணம் என்ன ஸ்வரூப ஜ்யானம் இதில் டிட்டாச்மெண்ட் வரணும்னா வேறு எதுலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கணும் வேறு எதுலேயும் அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் இதுலலாம் டிட்டாச்மெண்ட் வர முடியும் இல்லையா பற்று போகணும்னா இன்னொன்னுல பற்று இருக்கணும் எதுல பற்று இருக்கணும் இவர் தன்னிலேயே தான் பற்றோடு இருக்கிறார் இவர் ஏதோ பற்றி இருக்கிறது ஒன்றையும் பற்றி இருக்கிறதுக்கு வேண்டியது இல்லை பழக்கத்துக்கு சொல்லணும்னா ஞானத்தை பற்றி கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லலாம் அறிவை பற்றி கொண்டிருக்கிறார்னு சொல்லலாம் அவர் அஞ்சானத்தை பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அதுவும் கூட தேவையில்லை என்ன அஹ அவர் என்ன சொல்றாருன்னா அகம் பிரம்ம ஜானி அஸ்மின்னு கூட சொல்றது இல்லை அகம் பிரம்ம அஸ்மி அதனால தான் அவரால் எல்லாத்தையும் சர்வ சங்க பரித்தியாகம் பண்ண முடியும் அதனால் விராக கசிய சுகம் தான் கருவத்தி ஆட்சேபம் யாருக்குத்தான் சுகத்தை கொடுக்காது கண்டிப்பாக கொடுக்கும் போன தடவையே விளக்கிட்டேன் திரும்பவும் அதை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன் அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஒரு விஷயம் சொல்ல போகிறது என்ன சொல்ல போகிறதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டவங்களால் தான் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறீங்க ஒரு கேள்வி வரும் இப்போ உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன பேசுறதுல இருந்து தெரியறதுன்னு கேட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கணும்னா வீடு வாசல் மனைவி மக்கள் குழந்தைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவங்களால தான் நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களாலதான் நிம்மதியா இருக்க முடியும்னு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிறவங்களால வியாபகாரிக துக்கமும் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த உலக நடைமுறை வாழ்க்கையினால உண்டாகிற துன்பங்கள் கிடையாது அவங்களுக்கு ஞானம் இருக்கு அந்த ஞானத்தினால தான் அவங்களுக்கு சந்தோஷமே தவிர அவங்களுக்கும் சில கஷ்டங்கள்லாம் இருக்கும் சரீரத்துக்கு ரோகம் வரும் திடீர்னு குளிர் குளிர் அதிகமாகும் எல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதையும் அவங்க பொறுத்துன்னுதான் ஆகணும் அவங்களுடைய துக்கம் வேற விதம் அந்த துக்கத்தை அவர்கள் பொறுத்து கொண்டுதான் ஆகணும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணினா அதுவும் ஒரு டைப் ஆஃப் துக்கம்தான் ஆனா அந்த துக்கத்தையும் நாம சமாளிக்க முடியும் ஞானத்தினால அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார் எப்படி இருந்தா என்ன மனசு பிரம்மத்துல இருந்தா போறும் வீட்டுல இருந்தா என்ன ஆசிரமத்துல இருந்தா என்ன எல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் தான் என்ன மனசு மாத்திரம் பிரம்மஸ்வரூபத்தில் இருந்தாச்சுன்னா நாம் எப்படி இருக்கோம் அதாவது வெளியில லைஃப் ஸ்டைல் என்னங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் அப்படி அது ரொம்ப கஷ்டம் இதையும் மெயின்டைன் பண்ணி ஞானத்தையும் மெயின்டைன் பண்ணுறது ரெண்டு இருக்குது பாருங்க நம்ம பஜகோவிந்தத்தையும் மெயின்டைன் பண்ணணும் நம்ம விவகாரத்தையும் மெயின்டைன் பண்ணணும் ரெண்டும் மெயின்டைன் பண்ணுறது எப்படி கிளாஸில் சொன்ன விஷயத்தையும் அசிமுலேட் பண்ணி ஆகணும் ஆனால் விவகாரத்தில் இருக்கிற பிரச்சனையையும் எதிர்நோக்கி ஆகணும் ரொம்ப கஷ்டம் தான்து ஆனால் எப்படியோ நீங்கள் மனசு மாத்திரம் பிரம்மத்தில் இருக்கட்டும்ங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் கோவிந்தம் संगविहीनः, संग ம்த ம நந்த நந்த चित्तं रमते மே சந்தேவ யாருடைய மனசு பிரம்மஸ்வரூபத்திலேயே மகிழ்ச்சி அடைகிறதோ அவன் அவன்தான் சந்தோஷத்தை உண்மையாகவே அடைகிறான் எஸ்ய चित्तं பிரம்மணி रमते nandati, சகாயேவ நந்தி நந்தி சகாங்கிறப்ளை பண்ணிக்கணும் யாருடைய சித்தமானது பிரம்மஸ்வரூபத்திலேயே மகிழ்ந்திருக்கிறதோ அவன்தான் சந்தோஷமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் அதனால அவனுக்கு சந்தோஷத்துக்கு உண்மையான unmayana என்ன enna aham பிரம்ம அஸ்மி பிரம்மமாக இருக்கிறேன்மா இருக்கு அது மாத்திரமல்ல மத்த ஆனந்தம் ஆனந்தம் தான் பிரதிபிம்ப ஆனந்தம் தான் ஆபாச ஆனந்தம் தான் வாஸ்தவமான ஆனந்தம் இல்ல ஆபாசம்னா போலின்னு அர்த்தம் தமிழ் ஆபாசம் அர்த்தமே வேறா இருக்கு ஆபாச போலி அதுதான் தெரிய இருந்த போலி ஆனந்தம் அது ஏதோ மாயினால புண்ணியத்தினால உண்டாகிற ஆனந்தம் வாஸ்தவமாக ஆனந்தம் கிடையாது யதார்த்தமான ஆனந்தம் ஸ்வரூபந்தான் யதார்த்தமான ஆனந்தம் ஸ்வரூபம் ைத்தன்யஸ்வரூப்தான் யார்த்தன ஆனந்தவரூபம் அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு இருக்கு ஆகையினால சொல்றார் யோரதோ வாங்கரதோ வாங்கவிஹீனா வாம யோகரதோ வாதுனா தியானம் பண்றதா இருக்கு தியானத்தில் ஆனந்தம் அடைகிறவனா இருக்கட்டும் யோகரதோ வாத்து அவரை பார்த்தா அவருக்கு ஞானம் இருக்குது ஆனால் பார்த்தா மெடிடேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் ஏன்னா சும்மா ஜஸ்ட் என்னவாக பண்ணணுமே உடம்பு இருக்குது சரி என்னவோ பண்ணுறோன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறாரு யோகரத்தோவாபத்து அது மாத்திரம் இல்லை பார்த்து பத்து பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வரட்டும் அப்படின்னாவது பண்ணுறாரு ஏன்னா இந்த ஆனந்தம் இல்லை யான் பெற்ற அவருக்கு மெடிடேஷன் வேண்டியது இல்லை ஆனாலும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வரட்டும்னு உட்காந்து தியானம் பண்ணுறாரு ஏன்னா அது ஒரு அது ஒரு லோக சங்கிரம் ஆச்சு அது நல்லதாகவும் ஆச்சு இன்ஸ்பிரேஷன் வர்றதோ இல்லையோ பத்து பேருக்கு நல்லது தரி வரட்டும் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவும் கூட ஈஸ்வர சங்கல்பம் ஸ்வ இட்சை கிடையாது ஆகினால யோகரதோவா பபத்து போகரதோவா பபத்து போகரதான்னு நினைத்தோம் அது வந்து அனுபவிக்கிறது இந்திரிய சுகங்களை அனுபவிக்கிறவராகவும் இருக்கட்டும் ஆனால் அவருக்கு உண்மை தெரியும் அவரை வந்து ஜிலேபி சாப்பிட்டுட்டு அந்த அம்மா ஒரு பிக்ஷைக்கு கூப்பிட்ருக்காங்க வீட்டில் ஜிலேபி பண்ணி போட்டிருக்காங்க ஜிலேபி எப்படி இருக்கோ எதாக இருக்கோன்னு அந்த அம்மா நினைச்சேன் ஏன்னா சுவாமிக்கு பண்ணதுனால சாப்பிடாமல் பண்ணணும்னு ஏதோ சாஸ்திரம் சொல்கிறது அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து டேஸ்டெல்லாம் பார்க்காமல் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ வந்து சுவாமி என்ன சொல்ல போகிறாரோ அப்படி பார்த்துட்டுருக்காங்க இவர் வந்து நல்லா இருக்கே ஒண்ட்ருஃபுல் அப்படிங்கிறார் இவர் என்ன இதெல்லாம் போய் ஒண்ட்ருஃபுல்லுங்கிறார் அப்படிங்கலாமா அவர் வந்து என்ன சொன்ன ஏன்னா நாக்கு இருக்கு நாக்குல பட்டாத ருச்சி தெரியாமையா இருக்கும் எனக்கு பிரம்ம இருக்கு டேஸ்ட் எல்லாம் தெரியப்படாது அப்படின்னு நான் சொல்ல முடியும் அதுக்கு அடிக்ட் இருந்தா சரி அதுக்கு அடிக்டானம் அதனால போகரத்தோவா போகத்தோம் எப்படி இருக்கு சுவாமி இந்த இந்த ஜுவல் அப்படின்னு காட்டுறாங்கன்னு கொண்டு காட்டுறாங்க ஒரு ஒரு ஸ்டெட்டை கொண்டு காட்டுறாங்க சுவாமிஜி இது எப்படி இருக்கு என்னோட குழந்தைக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி இருக்கு சுவாமி ஆஹ் ரொம்ப நல்லா இருக்க குறஞ்சு வச்சுரோ வா இயசுங்களை அனுபவிக்கிறவனாகவும் விருக்கட்டமைந்தியை அனுபவிக்கிறவன விருக்கட்டமே யோகரோ வாசி வாசிவா அப்புறம் வந்து சங்கரதோவா பவத்து நிறைய பீப்புள் எல்லாம் நிறைய பேர் கூட்டமாக இருக்கிறோம் ரொம்ப கலகலான் சிரித்து சந்தோஷமாக இருக்கார் சங்கஹா சங்கஹான்னா என்ன அர்த்தம் ஜனங்களோட சங்கா அல்லது டிவி சங்கா சங்கரதோவா பவத்து நல்ல சங்கம்னா என்ன அர்த்தம் பீப்புள் சங்கம்னா கூட்டம் கூட்டத்தில் மகிழ்ச்சி சங்கரதோவா பத்து அப்புறம் சங்க விஹீனோவா சங்க விஹீனாவதால் யாரும் இல்லை ஏகாந்தமாக இருக்காங்க ஒருத்தருமே இல்லை வீட்டில் எல்லாரும் போயிட்டாங்க அவங்க அங்கே போயிட்டாங்க இவங்க இங்கெல்லாம் போயிட்டாங்க ஒரே போர் அடிக்கிறது டிவியை பார்த்து பார்த்து அதுவும் போர் அடிக்கிறது பேப்பரை படித்து படித்து போர் அடிக்கிறது எல்லாம் போர் அடிக்கிறது எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னா ஏதோ உள்ளுக்குள்ளே தகராறுன்னு அர்த்தம் மனசுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்போ ஏதாவது சரி பண்ணி ஆகணும் பூஜையிலையும் மனசு போக மாட்டேங்கிறது எத்துலையுமே இன்னும் பிடிப்பே ஏற்படலைன்னா ரொம்ப நல்லது பேசாமல் இருக்க வேண்டிதானே அது அது ஏன் அப்படி இருக்குன்னா அது இருந்துட்டு போட்டுமே அது ஏன் அப்படி இருக்குன்னா அது அப்படி தான் இருக்கும் மனசுன்னா கொஞ்சம் நேரம் பிசாஜி மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே சாந்தமாக இருக்கும் அதுதானே அதனுடைய சுவாவம் பிரகாசிஞ்ச பிரவருத்திச்ச மோகமே பாண்டவ அது இப்படி தான் இருக்கும் அது மனசனுடைய சுவாவம் அப்படி நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவிற்த்தானி காங்கி எல்லாம் பதினாலாவது அத்தியாயத்தில் இருக்குது பிரகாஷம் பிரவிறத்தி மோகம் சத்தகுண காரியம் ரஜோகுண காரியம் தமோ குண காரியம் இது மூணு வந்தாலும் ஐயோ இப்படி இருக்கேன்னு வருத்தப்படவும் மாட்டான் இப்படி இருக்கோமே ஆஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குஷியாக இருக்கேன் அப்படின்னு பெருசாக நினச்சிக்க போகிறது சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லலாமே தவிர ஏதோ மனசில் வந்துன்ட்டுருக்கு ஏதோ புண்ணியம் வேலை செய்கிறது அதனால குஷியாக இருக்குது புண்ணியமெல்லாம் அவுட்டு அதனால கொஞ்சம் நேரம் அப்படி இருக்குது அவ்வளோதான் இதை போய் பெருசாக நாம நினச்சிக்கிண்டு ஏன் மனசு வெறுமையாக இருக்குது என்ன காரணத்தினால இருக்கோ தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது அப்படி தானா சரியாக ரொம்ப நேரம் அப்படி இருக்காது சில சமயம் இது மாதக்கணக்கெல்லாம் கூட இழுக்கும் இழுத்துட்டு போட்டுமே நோ ப்ராப்ளம் பேசாமல் இருக்க தெரியும் அதனால் சங்க ரத்தோவா சங்க விஹீனோவா பத்தும் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் சரி ஆனா ஒரு மனுஷனுக்கு பரம்பொருள் தத்துவம் நன்றாக புரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா உபாதி ஆனந்தத்தை எல்லாம் எதிர்பார்க்க போறது இல்லை உபாதி ஆனந்தம் தானே இது உபாதி ஆனந்தம் வரும் போகும் தானே வர்ற ஆனந்தம் ஆகம் அதனால அந்த ஆனந்தம் வந்தா என்ன போனா என்ன வந்தது கண்டிப்பாக போக போறது வந்ததுக்கும் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கும் நிறைய கிரடேஷன் வேற அதுல இருக்கு தாரதமியம் நிறைய இருக்கு முத முதல்ல ரெண்டாயிரரூபா சம்பளம் வந்தபோது இருந்த ஆனந்தத்துக்கும் இப்பவும் அதே ரெண்டாயிரூபா சம்பளம் தான் வர்றது ஆனால் நாலு வருஷம் ஆச்சு மாறிப்பிடுது என்ன ரெண்டாயிரூபா சம்பளம் திருப்தி இல்லை இப்போ அஞ்சாயிரரூபா சம்பளத்தில் ஆசை இருக்குது அப்போ வந்து ரெண்டாயிரரூபா சம்பளம் சம்பளம் தானே அன்னைக்கு ஆனந்தத்தை கொடுத்தது அதையும் இன்றைக்கி ஆனந்தத்தை கொடுக்கல என்ன எல்லாம் உள்ள கோளாறு அதுதான் நம்ம சரியாக அதை அனலைஸ் பண்ணாததுனால இன்றைக்கி அஞ்சாயிரரூபா மாத்திரம் கொடுக்க போகிறது திரும்பவும் தகராறு பண்ண போகிறது கொஞ்ச நாள் அது நல்லா மனசில் புரிஞ்சு வச்சுருக்கணும் அதனால் சங்க ரத்தோவா பத்து சங்க விஹீனோவா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன ஆனால் சித்தம் எஸ் அதனால தான் தனியாக யாராவது இருந்தாங்களா அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்குது ஒருத்தனை இல்லையா இருக்கவே இருக்கு நம்ம தத்துவம் மனோபுத்தி அகங்கார சித்தா நினாகம் இருக்குது அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப நல்லதாக போச்சு பேசாமல் இருக்க வேண்டும் வேதாந்தத்தில் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையிறது எப்படின்னு சொன்னால் அதுதான் மனசனுடைய சுவாவம் பேசாம அதை பேச விட்டுணும் அது போன போக்கில் இருக்கட்டும் பேசாம விட்டு அதை பத்தி கவலை கூட கூடாது அப்பெல்லாம் மனசு இப்படி இருந்தது இப்ப அப்படி இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது சந்தோஷப்பட வேண்டாம் பேசாமல் எஸ் ஏத்தம் பிரம்மணி ரமத்தே சஹாங்கிறது சப்ளை பண்ணணும் ஸ்லோகத்தில் சஹா ஏவ அவன்தான் நந்தத்தி நந்தத்தி நந்தத்தி எதுக்கு மூணு தரம் சொன்னார்னா அவன் வந்து வாஸ்தவமாக அவன் எம்ஃபோசைஸ் பண்ணுறதுக்காக வலியுறுத்தி சொல்றதுக்காக சொல்ற சா நந்ததி நந்ததி நந்ததி அவனுக்கு அவனுக்கு சந்தோஷம் இருக்கு ஆத்மரதி ஆத்மக்கிரீட ஆத்மரதி ஆத்மக்கிரீட கிரியாவான் ஏஷ பிரம்மவிதாம் வரிஷகான்னு உபரிஷத்து சொல்றது ஆத்மரதி ஆத்மக்கிரீடா இவன் யோந்த சுகோந்தரமாக ததாந்தர் ஜோதி ரேவய சயோகி பிரம்ம நிர்வாணம் கச்சதின்னு கீதையும் சொல்லுகிறது அதாவது தானே சுகம் தானே சுகத்தை அனுபவிக்க கூடிய பொருள் தானே சுகத்தை அனுபவிப்பவன் சுகத்தை அனுபவிப்பவனும் தானே சுகத்தை அனுபவிக்கப்படும் பொருளும் தானே சுகமும் தானே அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ணும் கிடையாது அர்த்தம் இப்ப வந்து வெளியில இன்பம் தரும் பொருள் இன்பத்தை அனுபவிப்பவன் இன்பம் அப்படின்னு மூணு இருக்குமான்னு சொல்றது ஆகையினால இவன் மனசுல வந்து அவனே நானே ஆனந்தம் நானே ஆனந்த ஹேத்து ஆனந்த ஹேத்து நான் தான் ஆனந்த போக்தாவும் நான் தான் ஆனந்தமே திரிப்புடி இல்லை அதாவது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் என்கிற வேற்றுமை எல்லாம் கிடையாது அனுபவிக்கப்படும் கருவி அதுவே ஒன்று இருக்கு அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவிக்கும் கருவி அனுபவம் நாலு இருக்கு அனுப்தா போக்கியம் போக கரணம் போகஹா அனுபவிக்கிறவன் போகியம் அனுபவிக்கப்படும் பொருள் போக கரணம்னா அந்த அனுபவிக்கும் கருவி கண்ணால பொருளை பார்த்து அனுபவிக்கிறோம் காதால அனுபவிக்கிறோம் மூக்கால் அனுபவிக்கிறோம் இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்களாலும் அனுபவிக்கிறோம் ஆகையினால அதனால வர்றது என்ன கருவிரணம் அப்புறம் அனுபவம் என்ன போக ஆகையினால இவனுக்கு எல்லாமே என்னதுதான் போக்தாவும் ஆத்மா போக்கியமும் ஆத்மா போகரணமும் ஆத்மா போகஹாவும் ஆத்மா அதனால என்னென்ன இதெல்லாம் இந்த பேதமெல்லாம் கிடையாது அதனால போக்தா போகிய பேதஹா பராத்மனி நவீத்தியத்தை நம்ம மாற்றி போட்டுக்க வேண்டியதுதான் ஞாத்திர பேதஹா பராத்மனி நவீத்தியன்னு படிச்சிருக்கோம் ஆகையினால அந்த மாதிரி பேதம் கிடையவே கிடையாது இது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு மாயாஜாலம் மைண்டு வந்து இப்படியெல்லாம் இருந்துட்டே இருக்கும் யோகரதோவா பவத்து சங்கரதோவா பவத்து சங்க விஹீனகா சங்க விஹீனகம் சங்கத்திலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறான் ஒருத்தருமே இல்லை லீவு நாளைக்கு குழந்தைகள்லாம் வர்றது லீவ் முடிஞ்ச உடனே எல்லாம் ஆசிரியர் போயிடுது குழந்தைகள்லாம் வரும்போது சங்கரத்தோவா குழந்தைகள்லாம் போன உடனே சங்க விஹீனோவா எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத் தேவ அவன் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆள் ரொம்ப விவரமானவன் உண்மையை புரிந்து கொண்டவன் ஆகையினால அவன் ஆனந்தமாக இருக்கிறான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை பற்றிய ஆனந்தம் கிடைக்கிறதுனால அதுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறான் சரி இனி அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது எல்லாம் ஒன்றும் கனெக்ஷன் கிடையாது இப்படிலாம் நாம் வந்து இந்த பரம்பர தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா நல்ல புண்ணியமெல்லாம் செய்யணும் இப்போ இந்த ஸ்லோகத்தில் நந்ததி நந்ததி நந்த தேவை நீயும் வந்து அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ காய்கம் வாச்சிக்கம் மானசம் உடம்பும் சரி மனசும் சரி உன்னுடைய புத்தியும் சரி வாக்கும் சரி எல்லாம் கோவிந்தனை பற்றியே நினைக்கட்டும்னு ஒரு ஒரு ஸ்லோகத்திலயே நீங்க அதை கனெக்ட் பண்ணிக்கணும் தஸ்மாத் கோவிந்தம் பஜ ஆகவே நீ கோவிந்தனை பஜிப்பாயாக இதை நான் சொல்றதில்ல அடிக்கடி நீங்க தான் சேர்த்துக்கணும் அடுத்த ஸ்லோகம் கோவிந்தம் கவீச்சிங்காஜவா பீத்தா சிந்த முராரி சமர்ச்சா கியே தினா கவீச்சிங்காஜவா பீத்த சிந்த முராரி சமர்ச்சர்ச்சா ஜ கோோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பூடமத்தே இந்த ஸ்லோகத்தில் ஒரு மூணு விஷயங்களை மனிதன் ஒழுங்கா வாழ்க்கையில கடைபிடிச்சா அவனுக்கு மரணம் வரும் பொழுது மனதிலே பயம் வராது என்று சொல்லுகிறார் மனிதன் வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை நன்கு கடைபிடித்தால் அவன் வாழ்க்கையில் மரண பயம் அவனுக்கு உண்டாகாது மரணம் வரும் பொழுது அவனுக்கு பயம் உண்டாகாது அப்படின்னா என்ன பயம் வராதுங்கிறது மாத்திரமல்ல மகிழ்ச்சியோடு மரணம் அடைவான் மரணத்தை வரவேற்பான் இந்த உடல் வாழ்க்கையை விட்டு இந்த உடல் வாழ்க்கையை உகுப்பதை பற்றி கவலைப்பட மாட்டான் இந்த சரீரத் தியாகம் பண்றது நினைச்சு அவன் வருத்தப்பட மாட்டான் சந்தோஷமா சரீரத்தை தியாகம் பண்ணுவான் அதுதான் அதுக்கு என்ன பண்ணணும்னா அவர் சொல்லுகிறார் கங்கா ஜலலவ கணிக்கா பீதா முதல்ல அதை எடுத்துப்போம் நம்முடைய சரீரமும் மனசும் சுத்தமாகணும்னா இந்த கங்காஜலத்தை நாம் பருகணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது கங்கைக்கு அவ்வளவு புண்ணிய புண்ணியம் புண்ணியத்தன்மை இருக்கு அது வந்து ஹரிபத பாத்திய தரங்கிணி அதனால சிவ மகாவிஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து வர்றதா இந்த கங்கா அது மாத்தமில்ல சிவபெருமானுடைய தலையிலிருந்து வருகிறது மகாவிஷ்ணுவினுடைய பாதத்திலிருந்து புறப்பட்டு சிவபெருமானுடைய சிரஸ்ல விரு சிரஸிலிருந்து இந்த பூமிக்கு வருகிறது இந்த கங்காதேவியை தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கொண்டு வந்தான் பகீரதன் என்று பெரிய கதையே இருக்கு முயற்சி கூட நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பகீரத பிரயத்தனம்னு சொல்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டான் நான் கங்காவை தரண மகாத்மியெல்லாம் இப்போ சொல்ல கங்கா அவதரண மகாத்மியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கங்கை அவதரித்த மகாத்மியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஹரிபத பாத்தியம்னா என்ன அர்த்தம் மேகம்தான் மேகம் எல்லாம் யாரு மகாவிஷ்ணுன்னு சொல்றேன் மேகஸ்யாமம் ஆகையினால ஹரிபதம்னா எங்கேயோ விஷ்ணு தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு அங்கிருந்துன்னு அர்த்தம் இல்லை மேகங்கள்ல இருந்துதான் வர்றது மகாவிஷ்ணுனுடைய பாதம்னா என்ன அர்த்தம் அந்த மேகங்கள் தான் வருது அது வந்து எங்க விழுது இமயமலையில விழருது இந்த இமயமலை சிவபெருமானுடைய ஜடாமுடியாக கருதப்படுகிறது அந்த ஹிமயமலையின் மேலே இருக்கின்ற மேகங்கள் மகாவிஷ்ணுவினுடைய பாதங்களாக கருதப்படுகின்றன அங்கே அந்த மேகத்திலிருந்து விழுகிற அந்த ஜலமாக ஜலம் விழுவது இமயமலையில அந்த ஹிமயமலையில பல பாகங்களில் விழுகிற அந்த ஜலம் சேர்ந்து வந்து இந்த ருத்ரப்பிரயா தேவ பிரயாகைக்கு பிறகு அதுக்கு பேர் கங்கான்னு பேர் அதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ பேர் கங்கோத்திரியிலேருந்து கிளம்புற போது பாகீரதி பத்ரி பத்ரியிலிருந்து கிளம்புற போது அலக்கநந்தா இந்த கேதார்நாத்லேருந்து கிளம்புற போது அதுக்கு பேர் மந்தாக்கினி இப்படியெல்லாம் பேர் என்ன பேர் இருந்தாலும் சரி அது கடைசியில் இந்த தேவ வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கங்காங்கிற பேர் அந்த கங்காங்கிற பேர் கடைசி வரைக்கும் கல்கத்தா போனால் ஹுப்ளிங்கிறாங்க பேர் ஹுப்ளி ரிவர் அது வந்து கடைசி அதே தான் வேறு ஒன்றும் இல்லை இது போய் சமுத்திரத்தில் சேர்ற இடத்துல கங்கா சாகரம்னு பேர் அந்த கல்கத்தாவில் கொஞ்சம் தூரம் அது இங்கேயோ போய் சேர்றது அங்கே வந்து தீர்த்த ஸ்நானம்லாம் விசேஷமாக பண்ணுறாங்க அது பேர் கங்கா சாகரம் குருத்தே கங்கா சாகர கமனம்னு பார்த்தோம் இந்த கங்கைக்கு புனிதத்தன்மையை தரக்கூடிய சக்தி அதிகம் என்று நம்மால் நம்பப்படுகிறது வேதங்கள் கங்கையை மிகவும் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறது இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சுது திருஸ்தோமகம் சஜதாபருஷ்ணியா அப்படின்னு நிறைய நதிகளை பற்றி வேதங்கள் சிறப்பாக பேசறது அதுல முதல் ஸ்தானம் கங்கா கதா கச்சதி இத்தி கங்கா அதுக்கு என்னெல்லாமோ வியாக்கியானங்கள்லாம் நிறைய சொல்றாங்க அதை பத்தி இன்னும் தீர விசாரிக்க வேண்டும் ஆராய்ச்சி பண்ணணும் சங்கராச்சாரியார் வந்து கங்கா ஸ்தோத்ரம் கங்கா கங்கா அஷ்டகம் வேற கங்கா ஸ்தோத்திரம் நிறைய பகவதி தவ தீரே நீரமாத்ராசனோகம் பகவதி கங்கையே உன்னுடைய கரையில் உட்கார்ந்து வெறும் தண்ணி குடிச்சுன்னு வாழ்ந்துடுவேங்கிறார் பகவதி தவ தீரே நீரமாத்ராசனோகம் கங்கையை பற்றி அவ்வளவு பெருமையாக சொல்லிருக்கு வேறு தவ தவஜலம்தவஜலமேன நிபீதம் பரமபதம் கலு தேன கிரகீதம் தவஜலம் அமலம் உன்னுடைய அந்த தாய அந்த கங்கையை பார்த்து சொல்றோம் தவஜலம் அமலம் உன்னுடைய ஜலம் வந்து குற்றம் இல்லாதது ஏன நிபீதம் எவனால் நன்கு பருகப்பட்டதோ பரமபதம் கழு தேன கிரகிதம் அந்த பரமபதம் அல்லவோ அவனால் கிரகிக்கப்படுகிறது இப்படி நிறைய ஸ்துதி பண்ணி இருக்கிறது வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா அதுவே கிளாஸில் வந்துடும் அது தனியாக எடுத்துக்கும் கங்கா மகிமே சொல்லலாம் அதெல்லாம் ஒரு விசுவாசம் கங்கையில் போய் நம்ம வந்து மனசில் வந்து நினைச்சுக்கிட்டு நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜென்மாவிலையும் போன ஜென்மாவிலையும் ஜென்மாந்திரங்களில் செஞ்ச பாவங்கள்லாம் நீங்களும் சொல்லி முங்கினா அவங்களுக்கு தெரியும் அந்த விஸ்வாசத்தோட ஸ்நானம் பண்ணணும் அந்த கங்கையில் முங்கினா நம்முடைய சம சமஸ்த போகும் இத்தனையோ மைலுக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டு கங்கா கங்கான்னு யூஸ் பண்ணாலே அவனுக்கு விஷ்ணுலோகம் கிடைக்கும் அர்த்தவாத விஷ்ணுலோகம் சி ஒரு ஸ்லோகம் தான் அதாவது கங்கா கங்கான்னு ரொம்ப தூரத்துல இருந்து சொன்னா கூட அவன் சர்வ பாபேபியா முச்சியத்தை அவன் அனைத்து பாபங்களிலிருந்து விடுபடுகிறான் சகா விஷ்ணு லோகம் கச்சதி அவன் விஷ்ணுலோகத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு பண்ண பாபம் தெரியாம பண்ண பாபம் சமஸ்த பாபங்களும் நீங்கும்னு சொல்லி உறுதியா சொல்லுகிறேன் எல்லாம் விசுவாசம்தான் காரணம் இந்த விசுவாசத்தோட பண்ணினா அதுக்கான பிரயோஜனம் கிடைக்கும் அதனாலதான் நம்ம வீட்டிலேயே தினம் ஸ்நானம் பண்ற போது கங்க அஸ்வின் பக்கெட் ஜலே சந்நிதி குருன்னு சொல்றோம் கங்கை யமுனே செய்வ கோ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்த காவேரி அந்த மகத்துவம் வந்துடும் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்காரங்கள்லாம் ரொம்ப ஆச்சாரமான பிராமணர்கள் அந்த கங்கையில கங்கே கங்கை கங்கை கங்கே கெங்கே கெங்கேன்னு தான் ஸ்நானம் பண்ணுவாங்க கங்கே கெங்கேன்னு சொல்லிட்டு தான் ஸ்நானம் பண்ணுவோம் வெறுனை சொல்லப்படா வெறுந ஸ்நானம் பண்ணாதே கெங்கே கெங்கேன்னு சொல்லிட்டு குழிவாங்க அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் சாதாரணமாக பார்க்குற ஒரு சயின்டிஸ்ட் பார்த்தா என்ன சொல்லுவாங்க வந்து இது என்ன ஹைட்ரஜன் நைட்ரஜன் அது இதெல்லாம் சேர்ந்தது தானே வாட்டர் வாட் இஸ் தேர்மா நமக்கு அப்படி இல்லை பாவனை நமக்கு ரொம்ப பாவனை தான் அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அது வந்து அதில் எல்லோரும் சமஸ்த பாவங்களையும் போக்கக்கூடியது இருக்கு நம்முடைய கில்டெல்லாம் அதில் போயிடும் நான் கங்கையில் ஸ்நானம் பண்ணியாச்சு அதெல்லாம் முடிஞ்சது இனிமே நான் வந்து ஐஆம் ஃப்ரெஷ் வெரி குட் ஆட்டிடியூடு எந்த சைக்காலஜிஸ்ட்டும் பண்ண முடியாது பண்ண முடியாது நல்ல ஆட்டிடியூடு இது இது வந்து இதெல்லாம் அம்பாக்குன்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கோன்னா எல்லாம் முடியுமா நீ வந்து கற்பனை பண்ணிக்கோ உன்னுடைய கில்ட்டெல்லாம் வந்து கில்டெல்லாம் வந்து ஒரு சிங்கம் மாறி ஆனாலும் நீ ஒரு முயலை இமேஜின் பண்ணிக்கோ அந்த முயல் போய் அந்த சிங்கத்தை வந்து கொள்ளுது எப்படி இதுலாம் சைக்காலஜி அப்படி இமேஜின் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் எந்த சைக்காலஜி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு கேட்காது எல்லாம் சொல்கிறாங்க முயல் வந்து சிங்கத்தை ஜெயிக்கிறது முயல் வந்து நாயை ஜெயிக்கிறது அது மாதிரி உன்னுடைய குற்றங்கள் இதுவும் பாவனை தானே இமேஜின் தானே நம்ம பஞ்சதந்திர கதையெல்லாம் நரி பேசுகிற மாதிரி புதி பேசுகிற மாதிரி இது பேசுகிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படி சொன்னா தான் சிலதெல்லாம் பதியும் கிளி ரெண்டு கிளி பேசிக்கிற மாதிரி குருவி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி அப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் குழந்தைகள்லாம் அது வந்து இன்ட்ரெஸ்டா படிக்கிறது பஞ்சதந்திர கதையெல்லாம் அப்படித்தான் இருக்கு ஆனால் அது எவ்வளவோ நீதி நமக்கு மனசுக்குள்ள கொடுக்கறதா இல்லையா அதுதான் எல்லாம் பாவனை தான் பாவ பாவனாதான் எல்லாத்துக்கும் யாதிருஷி பாவனா எஸ்ய சித்திர்பவதி தாதிஷி அந்த கங்கா ஜலம் இருக்கு அந்த ஜலத்தில் லவம் லவம்னு சொன்னால் துளி உண்டு அதில் ஒரு துளி கங்கை நீரின் துளியின் துளியை பருகினால் போதும்ங்கிறார் கங்கை நீரின் துளியின் துளி லவ கணிக்கா லவான்னு சொன்னால் துளி கணிக்கான்னா அதுவும் துளி அதுலேருந்து ஒரு இது சாஸ்திரப்படி ஆச்சமனம் பண்ணணுங்கிறதே ஒரு ஜ ஒரு ஒரு உளுந்து முங்குற அளவுக்கு தான் இருக்கணும் ஒரு உளுந்து இருக்க உளுந்து அது முங்கணும் அந்த அளவுதான் குடிக்கணும் இவர் என்ன சொல்றாரு எங்கேயோ எதேச்சா லேசா நாக்கல பட்டா கூட போடுவான் பீதா ஏன கங்கா ஜலவ கணிக்கா பீதா எவனால் சிறிதளவு கங்கை நீர் பருகப்பட்டதோ சிறிதளவிலும் சிறிதளவு அதனாலதான் என்ன பண்றோம் நாம பெரிய கேன் போன கேம்ப் கத்துக்கெலாம் போனால் கே நிறைய எடுத்துட்டு வந்துடுறோம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தினம் விட்டுக்கிறோம் தினம் சாப்பிடணும் ஏதோ ஒரு தரம் சாப்பிட்டா போடுமான்னா அதுக்கும் பலன் உண்டு ஒரு சாப்பிட்டாலும் போதும் அப்புறம் தினம் தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் போதும் இல்லாட்டி தினம் நம்ம வீட்டு கிணத்து தண்ணியை எடுத்து வந்து கங்கான்னு நினச்சி சாப்பிட்டாலும் போதும் கங்கா ஜல லவ கணிக்கா பீதா எவனால் அது சாப்பிடப்படுகிறது அவனுக்கு என்ன வருது சரீரம் சுத்தமாகிறது மனசு சுத்தமாகிறது ஸ்நானம் பண்றா அது வேற விஷயம் மனசு அந்த கரணம் சுத்தமாகிறது அது மாத்திரமில்லை ஏன சி முராரி சமர்ச்சா முராரி சமர்ச்சா கிரியத்தே ஏன எவனால் சக்குருதப்பி சிறிதளவேனும் முராரி சமர்ச்சா முராரியானவன் வழிபடப்பட்டானே ஆனால் ஏன முராரி சமர்ச்சா முராரினா யாரு முரன் ஒரு அசுரனா அவனை கொன்னத்தினால மகாவிஷ்ணுக்கு முராரி முராரி அரின அரின கொன்றவன் சத்ரு முராகிற ஒரு ராட்சசனுக்கு சத்ருவாக இருந்தவர் மகாவிஷ்ணு என்ன சொல்ல விரும்புகிறார் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணினால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது நாங்கள்லாம் செய்வையிட்டுனா புராரின்னு போட்டுவோம் என்ன அவருக்கு புராரின்னு பேர் உண்டு புராரின்னா நேர்த்த முப்புறங்களை எரித்தவர் அதனால முப்புற நாயங்கள் முப்புற அசுரர்களுக்கு எதிரி அதனால புராரி இது நம்ம அடிஷன் அது நீங்கள் எழுதிவிடீங்க ஆகையினால முராரி மகாவிஷ்ணுன்னா என்ன கடவுளை பூஜை பண்ணணும்னு சொல்கிறாரு அவ்வளோதான் கடவுளை பூஜை பண்ணணும் ஒரு மனுஷன் தினமும் என்ன பண்ணணும் வெங்காயலத்தை சாப்பிடணும் கொஞ்சமாவது சாப்பிடணும் கொஞ்சமாவது பூஜை பண்ணணும் சக்கருதாப்பி ஒரு ரெண்டு விளக்கை ஏற்றி வச்சு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு ஊதுபத்தியை பொருத்தி வச்சு புஷ்பத்தை வச்சு நேவேத்தியம் பண்ணி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறோம் கொஞ்சமாவது பண்ணுறது அதெல்லாம் பண்ணி நான் அது மாத்திரம் போகாது தினம் கொஞ்சம் கொஞ்சமாக பகவத்கீதை படிக்கணுங்கிற கிஞ்சித் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா ஏனா எல்லாத்திலையும் ஏன சப்ளை பண்ணணும் ஏன்னா எவனால் பகவத்கீதை சிறிதளவாவது படிக்கப்பட்டதோன்னு இருக்கு நீங்க ரெண்டா புரிய கொஞ்சமாவது படிச்சிருக்கணும்னு ஒரு அர்த்தம் அதுதான் சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கணும்னு அர்த்தம் தனம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் இது ஏதோ ஒரு நாளைக்கு சொல்லியிருக்கு இதுல பஜ கோவிந்தத்துலன்னு சொல்லி ஒரு நாளைக்கு நான் பண்ணிட்டேனே அப்படின்னா தனம் பண்றவங்களுக்கே எமன் வரும்போது பயமா இருக்கு அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பண்ண அது டிட்டர்மினேஷன் அந்த மனசு அந்த ஒரு பகவானோட சேர்ந்து இருந்தா தான் பிரயோஜனத்தை கொடுக்கும் அதனால அது வந்து ஜலகங்கா ஜடகங்கா இது ஞானகங்கா இந்த ஞானகங்கையும் பருகணும் ஞானகங்கா அதுவும் அந்த கங்கையும் ஹிமயமலையிலிருந்து கிளம்பி உயரத்துலேருந்து கிளம்பி சமுத்திரத்துக்கு போய் சேர்றது வழியில் எத்தனையோ பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இதுவும் பரம்பரை பரம்பரையாக குருமார்களால் இருந்து வந்துட்டு இருக்கு ஆதி குருவிலருந்து வந்து கொண்டே இருக்கு இந்த ஞானகங்கை பிரவகிச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு குருவும் ஒரு காட்டு தான் எவ்வரி குரு இஸ் ஏ காட் அந்த காட்டில் போய் நம்ம அவங்ககிட்ட உபதேசம் வாங்கிட்டா நம்மளும் அந்த ஞான கங்கையில் ஸ்நானம் பண்ணினவர்களாக இருக்கும் ஆக ஜலகங்கையில ஸ்நானம் பண்றத காட்டிலும் முக்கியம் ஞானகங்கையில ஸ்நானம் பண்றது ஆக இந்த ஜலகங்கை இந்த கங்கையினுடைய மகிமை அப்படிப்பட்டது அதுவும் உயரத்திலிருந்து வருகிறது பணிவாக இருக்கும் இடத்தை நோக்கி போகிறது இந்த ஞானமும் எங்கு பணிவு அதை நோக்கி போகிறது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அதுவும் சமுத்திரத்தை நோக்கி போகிறது இதுவும் கடவுளை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிறது சொல்லிந்தே இருக்கலாம் அவ்ள விசேஷம் உள்ளது கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் விட கூடாது அதீதான்னு பாஞ்சஜன்யம் ரிஷி கேசோடு எடுத்துட்டா என்ன ஆறு அதான் எனக்கு என்ன எது எந்த ஸ்லோகம் படிச்சிருக்கீங்கன்னா ஏவம்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத்து சோகசம் விக்னமான ஹரிஓம் அப்படின்னா இப்படி இவ்வாறே சொல்லிவிட்டு அர்ஜுனன் சொல்லிவிட்டு துயரப்பட்ட மனத்துடைய உடையவனாக இல்லையும் அம்மையும் போட்டு விட்டு உக்கார்ந்து விட்டான் இந்த ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கேன் அதுதான் நம்ம இருக்கவே ஏற்கனவே அத பிரயோஜனம் இல்லையே அதுக்கப்புறம் நிறைய இருக்கப்பா கார்பண்ய தோஷம் இருக்கு அதுக்கப்புறம் அசோத்யானன் மசோதஸ்தம் இருக்கு எவ்வளவோ ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் முக்கியம் ஒருவேளை இதை தான் படிக்காட்டாலும் பரவாயில்ல முதல் போர்ஷனை படிக்காட்டாலும் பரவாயில்ல மற்றதை கண்டிப்பாகவாது படிச்சிருக்காங்க கிஞ்சித தீதா இப்போ நிறைய பேர் என்ன நினச்சுக்கிறாங்க கொஞ்சம் படிச்சா போறன்னு நினச்சுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும் தினமும் கங்காஜி வந்து சாப்பிடணும் அதனால்தான் அந்த காலத்தில் கொஞ்சம் கொண்டு வச்சுக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இப்போ தான் நமக்கு சௌரியமா கேனை தான் கிடைக்கிறது அப்போல்லாம் நடந்து போகணும் அப்போ இத்திரூண்டு சொம்புதான் தூக்கி வர முடியும் இப்போ அப்படி இல்லை நம்ம வண்ண பத்து லிட்டர் வேணாலும் தூக்கி வரலாம் தைரியம் தான் அதை கொண்டு வருது கேள்வி கேட்பது எடுத்துட்டு போறது கூவம் தான் இங்க இருந்து கோடி தீர்த்தத்தை திரு எடுத்துட்டு போய் பண்ணிட்டு வருவோம் கீதா கிஞ்சிதீதா ஏன ஏன கங்கா ஜல லவ கணிகா भगवत என முித்துகவீத அதினாத்தனெஷன் எச் தச்சினுஷன் அவனுக்கு எமேடுச்சா நிறைய சர்ச்சா நபவத்தின்னு போட்டுக்கணும் ஏன சி முரா முராரி சக்கிருதி சமர்ச்சா கிரிய சர்ச்சா நி சர்ச்சா தப்பு அவர் எமன் வரும்போது அவர்கிட்ட வந்து ஐயோ யோ என்ன ஐயோ கடவுளே நான் இப்பவே போறேன்னு என்ன போறதோ தெரியலையே இதெல்லாம் என்னாகுமோ ஏதாகுமோ நான் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி ஆகுமோ இந்த ரெண்டாவது என்ன பண்ணுவானோ தெரியாதோ அதனால கொஞ்சம் அவர்கிட்ட வந்து அந் அந்த இழுத்துன்ட்ருக்கும் அந்த அந்த நேரம் அவர் இழுத்துன்ட்ருக்கும் உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பார் அவர் எம தர்ம நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டிதான் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் சந்தோஷமாக போகிற கஷ்டம் அந்த நேரம் மனசு வராதான் அதனால் ஏமேன சர்ச்சா நக்கிரியத்தை ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் லைஃப் என்னவா இருக்குமோ பயம் ஏன்னா இது வந்து உடம்பு இருக்குது இதுக்கு வீடு இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ எல்லாம் தெரியுமா அந்த நேரம் பயம் வந்து இந்த ஃபியூச்சர் பயம் இருக்கு அதுக்கப்புறம் அடுத்த பாடி என்ன பாடியோ அது வேற இப்போவே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரம் ஆனால் அந்த நேரம் அதை பண்ண முடியாது அந்த நேரம் வந்து இந்த சரீரம் உனக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே தான் நெக்ஸ்ட்டு ஒன்று அனுப்ப போகிறோம் அப்படின்னு உடனே கலங்க ஆரம்பிச்சிக்குவோம் இதெல்லாம் எங்கே படிச்சிங்கன்னா எல்லாம் கருட புராணம் தான் இந்த கருட புராணம் இதெல்லாம் இருக்குது தேவி பாகவதம் இதில் எல்லாம் அதாவது இதெல்லாம் என்னென்னா ஜனங்களுக்கு வந்து பயத்தை மூட்டுறதுக்காக இல்லை தப்பு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சமுதாயத்தில் தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக சொல்கிறது ஆனால் அது பயம் தான் அதிகமாக க்ரியேட் பண்ணுறது அதனால் அதை தூக்கி எடுத்துடுவோம்னா அதை சொல் சொல்கிற முறையில் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க எமன் சர்ச்சான கிரியத்தே அவன் எமனோட சர்ச்சை பண்ண மாட்டேன் சர்ச்சை என்ன என்ன வாதம் பண்ணுறது கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம் விட்டுக்கூடேன் அட்ஜஸ்ட் பண்ணேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நாள் இது நீ வந்து ஒரு மிருச்சிஞ்சிபம் பண்ணுப்பா சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு நாளைக்கே பண்ணு பரவாயில்ல இப்படிம்பார் இவர் ஏன்னா இவருக்கு பயம் போயிடுவோமோன்னு பயம் மிருத்துஜமம் பண்ணால் அவர் ஒரு வாரத்துக்காக தாக்குப்படிக்க மாட்டோமா அப்படின்னு என்னவர் அதனால் வந்து அங்கே சர்ச்சை பண்ணுறதை இங்கே இது மூலமாகலாம் பண்ணுவார் எல்லாம் ஒன்றும் வெல்கம் வித் காஃபி எல்லாம் வச்சு வாங்க சொல்லி சௌகரியமாக போயிடுவோம் அவர் வந்தவருக்கு வந்தவருக்கு வீட்டில் கூப்பிட்டு ஒரு காஃபி கொடுன்னு சொல்லி அவரையும் சேர்த்து வாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி டாடா குட் பை அப்படின்னா சொல்லி நம பார்வதி பதையை முடிஞ்சது போயிட்டு வரேன் அப்பா விட்டது இந்த உலகம் நம்மளை அப்படின் போவர் சச்சானே சாரம் என்னன்னா மரண பயம் இல்லை மரணபயம் இல்லை மரண தருவாயில் அவர் நிம்மதியாக உயிரை விடுவார் சந்தோஷமாக உயிரை விடுவார் நாம் இறக்கப் போகிறோமே இந்த இவர்களுடைய வாழ்க்கை என்னாக போகிறதோ என்று கவலைப்பட மாட்டார் ஆகவே நாம் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் மற்றது காட்டிலும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான் கோவிந்தம் பஜ கோவி ஏன் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் அடிக்கடி ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி துன்பப்படுறோங்கிற விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ற புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜன நீ ஜரே पाहि मुरारे पुनरपि पुनरपि பாரே पुनरपि जननी जठरे புனர்பன पाहि இசார பார முந்தம் போவிந்தம்விம் பூம ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியார் சம்சாரத்தை பற்றி வர்ணித்து அந்த சம்சாரத்திலிருந்து தன்னை காப்பாற்றுமாறு வேண்டுகிறார் தன்னைனா அவர் மற்றவங்கள மனசுல வச்சுன்னு சொல்றார் சம்சாரஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் அப்படி வர்ணித்த பிறகு அந்த சம்சாரத்திலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார் சம்சாரஸ்வரூபம் என்ன புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இதுதான் சம்சாரஸ்வரூபம் மீண்டும் பிறப்பது மீண்டும் இறப்பது மீண்டும் தாயின் வயிற்றில் படுப்பது அப்படித்தான் இருக்கு ஸ்லோகம் அர்த்தம் மீண்டும் பிறப்பதுன்னு சொல்லலை சொல்றது அதுதான் இலக்கிய சுவை அதான் இந்த லிட்ரேச்சர் அந்த லிட்டரேச்சருக்கு மீண்டும் மீண்டும் புனி மீண்டும் ஜனனி ஜனனா தாய்க்கு பேர் ஜனனி அப்பாவுக்கு பேர் ஜனகா அம்மாவுக்கு பேர் ஜனனின்னு பேர் அம்மா மாதா ஜனனி அம்ப அக்கா அக்கார்டிங் டு சம்ஸ்கிருதம் அக்கா அம்மா அக்காங்கிற சம்ஸ்கிருதம் அக்கா அக்கே அக்கா அக்கா அக்கே அக்கா அக்கையா அக்காபாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு நடுபது தெரியும் அம்மா அல்லான்னு சப்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில் அல்லாஹல்லே அல்லாஹ அல்லாம் அல்லே அல்லாஹ அல்லையா அல்லாபியாம் அல்லாபி அல்லாதி அல்லாபியாம் அல்லாபிய அல்லா யாஹ அல்லாபியம் அல்லாபிய அல்லாயா அல்லையோஹோ அல்லா நாம் அல்லா யாம் அல்லையோஹோ அல்லா சுப்தம் ரமா சப்தம் மாதிரி நல்லா அல்லாங்கிறது இருக்கு சம்ஸ்கிருதத்தில் அல்லானா அம்மானு அர்த்தம் யாரும் அல்லா சப்தம் இருக்கு அக்கா சப்தம் இருக்கு அம்பா சப்தம் இருக்கு எல்லாம் அர்த்தம் வயிறு அர்த்தம் இப்படி இருக்கும் பத்து மாதம் உட்கார்ந்து நமக்கு ஞாபகம் இல்லை எல்லாம் மறந்து போச்சு இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படியே போட்டதெல்லாம் சாப்பிட்டுண்டு இப்படியே இருந்திருக்கும் பத்து மாதம்மா இப்போ பண்றது அப்போ வந்து இதெல்லாம் வந்து வர்ணித்து யோசித்து படித்தா அப்படிலாம் பண்ணும் பண்ணாமல் இருந்துன்னு வச்சுங்க யார் திங்க் பண்ண போகிறோம் அதை சொல்கிறார் பரு மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் பத்து மாதம் ஒரு இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ரூமில் ஒரே இடத்துல ஒரு ஏரியாவில் இப்படியே பத்து மாதம் உட்காந்துருக்க முடியுமா ஏதாவது குழல் மாத்திரம் விட்டு விட்டா அது மாத்திரம் சாட்டுங்கண்டே இருக்க முடியுமா நம்மளால யோசிச்சு பாருங்க இப்ப நம்மளால ஒரு ரூம்ல சரியா உட்கார முடியல இங்கிருந்து அங்கே போறோம் அங்கிருந்து இங்க வர்றோம் இங்கிருந்து இங்க நடக்கிறோம் ஃப்ரீயா மூவ் ஆரோம் வேணும்னா ஜீப் எடுத்துட்டு வரீங்க போறோம் எவ்வளவு மூவ் பண்றோம் யோசிச்சு பாருங்க இதுக்குதான் சாஸ்திரத்துல கர்ப்பவாச துக்கம்னு பேரு நீங்க இதெல்லாம் ரொம்ப வர்ணா பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படிலாம் என்னதுக்கு சாஸ்திரம் சொல்றதுன்னு கேட்பீங்க ஆனா சாஸ்திரம் இதை வர்ணிக்கிறது அப்படியாவது உனக்கு இனி அடுத்த ஜென்மாவை வேண்டாங்கிற எண்ணமா வரக்கூடாதா அப்படிங்கறதுக்கா மறுபடியும் இது பரவாயில்ல ஒரு மனுஷன் புலியா உட்கார்ந்து புலியோட வைத்து புலியோட அம்மா புலி அம்மா வைத்துக்குள்ள இருக்கணுமே புலி அம்மா வைத்துக்குள்ள நான் பண்டிகைமே வர்ணனை இதெல்லாம் வந்து சாஸ்திரம் வர்ணிக்கலன்னு சொன்னா நமக்கு ஜென்மாவில் அடுத்த ஜென்மாவில வந்து பயம் வரும் வர்ணிக்கிறதுனால என்ன இப்போத்தன கே வர்ற கஷ்டத்துக்கு ரெடியா இருப்போமா கஷ்டமே வராம இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் நம்ம யோசிக்கிறது ஏன்னா ஒரு ஒரு கஷ்டமும் அப்படி மறந்து போயிடுறதுனால என்ன பண்ணிடுறோம் அடுத்த கஷ்டத்துக்கு அடுத்த தடவை இப்படி வரும்போது ஜாகிரதையா இருக்கணுங்கிற எண்ணம் வருதோ வர்றதில்லை அதுதான் மாய விசித்திரம் இதுலேருந்து தப்பிக்க தெரியல நமக்கு பழைய பழைய சிக்கி நடுறோம் ஐயோ பழைய கஷ்டம் வந்து அப்புறம் தப்பிச்ச உடனே நல்லா இருக்குங்க அப்புறம் பழைய கஷ்டம் வந்து எத்தனை தரம் இப்படியும் வருது இது ஒரு டைப் ஆஃப் திங்கிங் இப்படி ஒரு சிந்தனை உண்டு ஆகையினால புனரப்பி ஜனனி ஜடரே ஜடரேனா உதரே சயனம் சயனம்னா படுத்துட்டே இருக்கு இது என்னன்னா அதுக்கப்புறம் என்ன பழைய பிறக்கணும் பிறந்ததுக்கு பிறகு ஜாதகர்மா நாமகரணம் இடுப்புல கழுத்துல எல்லாத்துலயும் நகையை வேற போடுவாங்க இருந்தா போடுவாங்க அதை வேற பாதுகாத்துக்கணும் அது அவங்களுக்கா வேற நம்ம போட்டுக்கணும் ஆமா அவங்க வீடு கூட கூட்டிட்டு போவாங்க நம்மளை அதை கூட்டிட்டு போறத அவங்க நம்ம குழந்தைய நம்மள பெருமை அடிச்சுக்கிறதுக்காக வேண்டி நமக்கு எல்லாம் பண்ணி பண்ணி காட்டுவாங்க இல்லாட்டி காதை கிள்ளுவாங்க இதெல்லாம் நம்மள எல்லாம் படாத பாடுபடுத்துவாங்க அம்மா தான் கொஞ்ச நேரம் தனியா இருந்தா கொஞ்சம் யாருக்கு முன்னாடி எதா பண்ணா அடிச்சுடுவோம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்மதான் நம்ம இதை வாங்கியிருக்கோம் கிடைச்சிருக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலா கிடைச்சிருக்கு எல்லாமே அதெல்லாம் ஞாபகம் இல்லை மறந்து போச்சு அன்னைக்கு அழுத்திட்டோம் ஈ ஊன்னு கத்தி இருக்கும் அதெல்லாம் மறந்து போச்சு அதெல்லாம் மறந்து திரும்ப வந்திருக்கோம் பழைய படி இது மாதிரி பிறந்து அவஸ்தப்படணுமா அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் இது இதெல்லாம் வரிசையாக வர்ணிச்சு ஆரம்பித்தா முடிவே இருக்காது நல்லா ஏதோ அப்படி கோடிட்டு தான் காட்டிகிட்டு இருக்கேன் இப்படி கிளீனா தெளிவாக ஒன்றும் நான் ஒன்றும் வர்ணிக்கல அதுக்கப்புறம் நமக்கு வயசான பிறகு கொஞ்சம் விவரம் வந்த உடனே நம்ம கண்டு எடுத்துக்கலாம் போய் திட்டு வாங்கி அடி வாங்கி அது வேற நடந்து இப்படியே லைஃப் முழுக்க எதுவும் சொல்றா இக சம்சாரு இதுதான் இப்படியே சுற்றி சுத்தி பிறந்துட்டே இருக்கோமே பிறக்கிறது கஷ்டப்படுறது சாகிறது மறுபடியும் பிறக்குறது கஷ்டப்படுறது சாகிறது இதுல என்ன இருக்கு இந்த லைஃப்ல ரொம்ப சந்தோஷம்னா எப்படி இருக்குன்னா அதுக்குதான் அந்த கதை சொல்றாங்க பாருங்க ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான் ஓடி வரும் பொழுது திடீர்னு இந்த பக்கம் அந்த பக்கத்துல இருந்து நாலு பக்கம் யானையெல்லாம் வந்துடுத்து புலி வந்துடுத்து அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான் சடான்னு பார்த்தான் பக்கத்துல ஒரு பாலும் கிணறு டக்குன்னு குதிக்கலாம்னு நினைச்சா அங்கிருந்து பார்த்தா உள்ள ஒரு நிறைய பாம்பு அது வேற பாம்பு இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டான்னா அது வந்து வழியில் கொஞ்சம் இறங்கிட்டாங்க இறங்கின வந்து ஏதோ ஒரு கொடியை பிடிச்சிட்டாங்க இந்த கதை ரொம்ப எல்லாரும் ரொம்ப அழகா வரணிச்சு சொல்லுவாங்க அது வந்து இப்படி கொடியை பிடிச்சுட்டான் கொடியை பிடிச்சுன உடனே மேலே புளி நிற்கிறது அந்த பக்கம் யானை புளி யானை எல்லாத்தையும் கற்பனை பண்ணிங்க எல்லாம் இருக்கு கீழே பாம்பு இந்த இந்த கயிறை வேற பிடிச்சிருக்கான் இதுக்கு இடையில இந்த கயிறை வந்து எலி கடிக்கிறது ஒரு எலி வேற கடிச்சுருக்கு அந்த நேரம் அந்த மரத்துல ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு தேன் கூட்டுல ஏதோ ஒரு பூச்சி குலைவு வந்து அடிச்சு அதுல இருந்து தேன் சுட்டுறது இவ்வளவு துக்கத்துக்கு இடையில இவன் வந்து அனுபவிக்கிற சந்தோஷம் எப்படின்னா இதுதான் இதை நான் ரொம்ப வர்ணிக்கலாம் முக்கால் மணி நேரம் இந்த கதை சொல்றவங்க எல்லாம் உண்டு ரொம்ப நேரம் சொல்லுவார் ஒருத்தூச்சுது ரெண்டே நிமிஷம் இப்படியே நம்ம வந்து இந்த வாழ்க்கையில இருக்கிற சுகத்தை பாத்தீங்கன்னா இதுதான் இந்த அப்ப தேன் பாருங்க கொஞ்ச நேரத்துல விழப்பறான் கீழே பாம்பு அந்த அனித்தியமான வாழ்க்கைக்கிடையில இந்த போகத்தை அனுபவிச்சுக்காமசாரே இப்படி நாங்க திரும்ப திரும்ப உழல்றோமே சரத்தி நன்றாக உழன்று கொண்டு இருக்கிறோம் பகுதுஸ்தாரே இது கடத்தற்கு மிகவும் சிரம கடப்பதற்கு அரிதான இந்த சம்சாரத்திலே இருக்கின்ற எங்களை பகுதுஸ்தாரே சம்சாரே என்ன மிகவும் சொன்ன கஷ்டப்பட்டு கடப்பதற்கு கட்டப்பட்டு கடக்கக்கூடிய ரொம்ப பண்ணணும் கர்மயோகம் பண்ணணும் உபாசனை தியாகம் பண்ணணும் அப்பதான் வரும் மமமாயா துரத்தியா அதனால துரத்தையா துக்கேன அத்தியா கடப்பதற்கு அறிதுன்னு சொல்லியிருக்கார் வீத்தையிலும் பகவான்ஸ்தாரே மிகவும் கடப்பதற்கு அரியதான ரொம்ப சிரமப்பட வேண்டிதானே முடியாதுன்னு சொல்லலை பாருங்கள் கடப்பதற்கு அறியதுன்னா என்ன அர்த்தம் டிஃபிகல்ட்னு அர்த்தம் முடியும் அதுக்கெல்லாம் நிறைய நம்ம வந்து நம்ம உழைக்கணும் அதுக்காக நிறைய முயற்சி பண்ணணும் பகுதுஸ்தாரே இக இகன்னா இவ் உலகில் இவ்மாயையில் இம்மாயையிலே மிகவும் கடத்திற்கரியதான இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறேன் பதித்தம் மா கிருப்பையா கிருப்பையா பாகி ஹே பகவானே கருணை கூர்ந்து என்னை காப்பாற்றுவாயாக கஜவதனா மாம் பாஹி பாகி பாகி பாகி மாம் பாகிமாம்னு சொல்லி நேரம் அது நிறைய பேர் பாகிமாம்ங்கிறாங்க பாகிமாம் பாகி பாங்கிறது முதல் எழுத்து ஹி வேற பாகி பாகி வேற ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம் பாகிமார் பாகிமாம் வேறிமா பாகிமாம் வேற என்ன இல்லாமல் ஆனா ஒன்னு பகவானை வந்து காப்பா சொல்ற அபா ரே முராரே அபாரே முராரே அபாரேன என்ன அர்த்தம் கடந்திருக்கிற முராரியே முராரியே ஹே முராரே ஹரே ராம சொல்றோம் இல்லையா அந்த ஹரி சப்தம் முராரிஹி முராரிஹி முராரி முராரயா ஹரி ஹரி ஹரையா அது மாதிரி முரார முராரே ஹே முராரே ஹரே முராரே ஹரே முராரே அபாரே முராரே ஏன்னா பகவான் வந்து மோட்ச ஸ்வரூபத்து இருக்காரு அவரும் நம்மளை ஓடன்று அவரை பார்த்து எப்படி சொல்றது அவர் கடல்ல இந்தியா வந்து இப்ப வந்து ஜாம்பியா கடன் இதுவே கடல்ல இருக்கு இது வந்து கொடுக்கறதுன்னு சொன்னா இது எப்படி மோட்சம் கொடுக்கிறது பகவான் வந்து அவரே துக்கத்துல இருக்காருன்னா அவர் எப்படி நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் ஆஹா அபாரே புராரே மாம் பாஹி மோட்ச ஸ்வரூபமான மகாவிஷ்ணுவே என்னை காப்பாற்றுங்கள் மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிய பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷியாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓ